அவர்களின் அருகில் இருந்தார்கள் அப்போது அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் நபி சல்லோ அணைகிவசல்ல அவர்களின் நடை போலவே ஃபாத்திமா ரபியல்லா அவர்களின் நடையுமே இருந்தது ஃபாத்திமாவை கண்ட நபிசல்லாக அணிஹிசல்ல மகளின் வருகை நல்வரவாக என்று கூறி வரவேற்றார்கள் பின்பு தனது வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ அவர்களை உட்கார வைத்தார்கள் பின்பு ஃபாத்தி ரகசியம் கூறினார்கள் உடனே ஃபாத்திமா ரவியில் தாகு அவர்கள் கடுமையாக அழுதார்கள் கவலை கண்ட நபிசல்லாக அணிஹி வசல்லம் அவர்கள் இரண்டாவது முறையாக ஏதோ ஒரு விஷயத்தை ரகசியமாக கூறினார்கள் அதை கேட்டதும் फातिमा ரவி அல்லாஹா அவர்கள் அப்போது நான் ஏதோ ஒரு விஷயத்தை அப்பொழுது நீ அழுது விட்டாயே என்று கேட்டேன் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் எழுந்தபோது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உம்மிடம் கூறியது என்ன என்று கேட்டேன் நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களின் ரகசியத்தை வெளியே கூற நான் விரும்பவில்லை என பாத்திமாறது எனக்குள்ள உரிமையின் அணிஹிவசல்லம் அவர்கள் உம்மிடம் கூறியதை எனக்கு கூறு என்று நான் கேட்டேன் சரி அதை இப்போது கூறுகிறேன் முதல் தடவை என்னிடம் அவர்கள் ரகசியம் கூறிய போது ஜிபரர் அலிஹசாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை அல்லது கூறுபவராக இருப்பார் விட்டதாகவே நீ அஞ்சிக்கொள் என்று கூறினார்கள் அப்பொழுதுதான் நீங்கள் பார்த்த அந்த அழுகையை நான் அழுதேன் என் கவலையை கண்ட நபிசல்லாக அலிக வசல்லம் அவர்கள் இரண்டாவது தடவையாக ரகசியம் கூறினார்கள் மூமி பெண்களின் தலைவியாக அல்லது இந்த சமுதாய பெண்களின் தலைவியாக நீ ஆவதை திருப்தியூறுகிறாய் என்று கேட்டார்கள் அப்பொழுதுதான் நீங்கள் பார்த்த அந்த சிரிப்பை நான் செலுத்தேன் என்று பாத்திமா ரவி லாஹா அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு முஸ்லிம் இரண்டு